ஒருவர் திரும்பிக் கொண்டிருந்ததை கேட்ட மற்றொரு நபிஹூல் வசல்லம் அவர்களிடம் வந்து இது பற்றி கூறினார் அவர் ஓதிய அத்தியாயத்தை குறைவாக எண்ணிக்கொண்டார் அப்போது நபிசல்லாஹூ அனஹி வசல்லம் அவர்கள் என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக நிச்சயமாக இது குரானில் மூன்றில் ஒரு பகுதிக்கு சமமாகும் என்று கூறினார்கள் புகாரி ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று மூன்று